வணக்கம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டிவில் அட்வொகேட் தி அன்டோல்ட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் கரண் தாபர் இரண்டு தமிழ்நாடு உடல் கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக ஷீலா ஸ்ரீதர் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று தேசிய மனித உரிமை ஆணையத்தின் குறும்படத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விருது முதல் பரிசை வென்றுள்ள திரைப்படம் பிஹைண்ட் தி s என்ற திரைப்படமாகும் நான்கு ரோஜஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளவர் ரபின் நடால் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த மாநில சட்டப்பேரவையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மற்றும் பகதூர் சாஸ்திரி ஆகியோரின் புகைப்படங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வெள்ளையணி வெளியேறு இயக்கத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது மூன்று பல்வழி பணம் செலுத்துதல் அதாவது பல்வழி பணம் செலுத்துதல் பணம் செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும் இயந்திரத்தை எந்த வங்கி அறிமுகப்படுத்தி உள்ளது நான்கு எந்த அமைப்பு தனது மொபைல் செயலிகளான மைக்கால் மற்றும் டு நாட் டிஸ்டர்ப் ஆகிய செயலிகளை யுமாங் யுஎம்ஏஎன் ஜி யுமேங் செயலியுடன் இணைத்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி